நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் முப்பத்தி ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை நாராயணதாஸ் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் முதலாவது லித்தியம் சல்பர் பேட்டரியை உருவாக்கியுள்ள நாடு ஆஸ்திரேலியா இரண்டு பெல்வெடர் அரண்மனை மற்றும் விக்டோரியா நினைவு மண்டபம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது மூன்று இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள பூர்வோதயா திட்டம் எஃகு உற்பத்தியோடு தொடர்புடையது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கொல்கத்தா துறைமுகத்தின் புதிய பெயர் என்ன இரண்டு விண்வெளி வீராங்கனை கிறிஸ்டினா கோச் எந்த நாட்டை சேர்ந்தவர் மூன்று மீ வேக ஆயுதங்களை ஹைபர்சோனிக் வெப்பன்ஸ் கொண்டுள்ள நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்